प्रपन्न पाणये कृष्णाय दुहे पश्यमे ிாத்தய தோத்தேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நம நூத்தி பசியமே யோகமேஸ்வரம் பூத்தூத்தூனவான் ஈஸ்வரஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறார் நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து ராஜவித்யா ராஜகுக்யங்கிற விஷயம் இதுதான் நாலாவது ஸ்லோகத்தில் சொன்னார் வடிவமற்ற உருவமற்ற என்னால் இவ்வடிவங்கள் நிறைந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கின்றன உணர்வால் உணரப்படும் பொருள்கள் அனைத்தும் இறைந்திருக்கின்றன வியாபிக்கப்பட்டு இருக்கின்றன உணர்வை சார்ந்துதான் உணரப்படும் பொருள்கள் இருக்கின்றன ஆனால் அவைகள் இல்லாமலும் உணர்வு இருக்கும் உணரப்படும் பொருள்களை சார்ந்து உணர்வு இல்லை இன்றைய பௌதிக விஜானம் உணரப்படும் பொருள்களிலிருந்து உணர்வு தோன்றுகிறது அதாவது மேட்டர்லேருந்து கான்ஷியஸ்னஸ் வருகிறதுங்கிறாங்க நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா கான்சியஸ்னஸை டிபெண்ட் பண்ணி தான் மேட்டர் எனர்ஜியாகவும் எனர்ஜி மேட்டராகவும் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறது நான் ரொம்ப டீப்பாக சயின்ஸை பற்றி பேச விரும்பலை ஏன்னா சயின்ஸுக்கும் இந்த சாஸ்திர பிரமாண விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா சில பேர் நினைக்கிறார்கள் அதெல்லாம் பௌத்திக விஷயம் அது வந்து புறப்பொருளை பற்றின விஷயம் இது ஆத்மாவை பற்றிய விஷயமாக இருக்கிறதுனால எல்லா வெளிப்பொருள் ஆராய்ச்சி செய்வதற்கு பல வெளிப்பொருளில் ஒன்றாக கருதப்படுகிற மற்றவர்களுக்கு வெளிப்பொருளாக கருதப்படுகிற நம்மையே நாம் ஆராய்ச்சி பண்ணினா நம்மை பற்றிய உண்மையை அறியும் பொழுது புறப்பொருளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பும் நன்றாக உணர்ந்து கொள்ளப்படும் அதனால தான் இந்த கருத்தை இப்படி உபதேசிக்கிறார்கள் பெரியோர்கள் சாஸ்திரத்தில் அப்படி தான் இருக்குது ஆக பொருள்லிருந்து உணர்வு தோன்றுவதில்லை உணர்வை சார்ந்துதான் பொருள் இருக்கிறது என்பது தான் இந்த தத்துவ ஞானம் இந்த இடத்துல உண்மையில் உணரப்படும் பொருள்கள் இல்லவே இல்லை அது ஒரு மாயத்தோற்றம் என்கிறார் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தில் நச்ச மதானி பூதானி இந்த பகுதி வரும்போது தான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியாது இது முறையாக ஒரு ஆசிரியர் திரும்ப திரும்ப பல உதாரணங்களை சொல்லி புரிய வச்சாத்தான் இது விளங்கும் நான் முடிந்த வரைக்கும் இந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதை திரும்ப திரும்ப கேட்டு திரும்ப திரும்ப நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்றோம் தங்கத்தை சார்ந்துதான் நகைகள் இருக்கின்றன நகையை சார்ந்து தங்கம் இல்லை நகை இல்லாட்டாலும் தங்கம் இருக்கும் ஆனா தங்கம் இல்லாம தங்கத்தில் நகைகள் இருக்காது போலி நகையை பத்தி பேச்சு கிடையாது உதாரணத்துல எந்த அம்சம் புரிஞ்சுக்கணுமோ அதை மாத்திரம் புரிஞ்சுக்கணும் தண்ணீர் இல்லாமல் அலைகள் இல்லை ஆனால் அலைகள் தண்ணீரை சார்ந்து இருக்கின்றன ஆனால் தண்ணீர் அலைகளை சார்ந்து இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உண்மையில் தண்ணீரை தவிர அலை என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார் நச்ச மஸ்தானி உண்மையில் எந்த விதமான பெயர்களோ வடிவங்களோ இல்லவே இல்லை அவைகள் மாயத்தோற்றங்கள் பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் அப்படிங்கிறார் அர்ஜுனா என்னுடைய இந்த யோக மகிமையை பார் அதாவது ஒரே பொருள் பல்வேறு பொருளாக தன்னை காட்டிக்கொண்டு அதற்குள்ளேயே வேற்றுமைகளை காட்டுகிறது இதுதான் மாயம் இதைத்தான் மாணிக்க வாசகர் பாடினார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஊனாகி உயிராகி இந்த ஊனாகி உயிராகிங்கிறது ரொம்ப முக்கியம் உண்மையுமாய் இன்மையுமாய் உண்மையா இருக்கிற மாதிரியும் இல்லாத மாறியும் கோனாகி கோன்னா அரசனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை நான் நீங்கிற பிரிவாய் இருக்கிறதே இறைவன் அந்த ஆணவத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை அப்படின்னு இறைவனை பற்றி பாடியிருக்கிறார் மாணிக்க வாஜக பெருமான் அதை இங்கே நாம சிந்திக்க வேணும் திரும்பவும் சொல்கிறார் பூதபிருத்து நச்ச பூதஸ்தகா அனைத்தையும் தாங்குகிறேன் எனினும் அனைத்தாகவும் நான் இல்லை அவளை சார்ந்தில்லைன்னு அர்த்தம் மமாத்மா பூத பாவனகா தோன்றியிருக்கும் பொருள்கள் அனைத்திற்கும் ானே ஆத் இருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய